ம்மனாகப்பட்டது அலங்கத்தின் மீது ஆன்மேடம் பூண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே நேரத்திலே பாடகசாலைக்கு சென்றிருந்த உச்சிரகுமாரன் மகன் விளாட மன்னனுக்கும் பிறந்த உத்திரகுமாரன் வருகிறான் ஆஹா எப்படி அவனியெல்லாம் கெடியாலும் அச்ச வேந்தன் அருந்தவத்தால் வந்து கவனம் உள்ள கல்வி எல்லாம் கற்றுக்கொண்டு கருத்துடனே தன்பாட சாலை விட்டு தரா சிவனடி மறவாமல் தியானம் செய்து ஆரமுடனே வதப்பசி வீரமணி நாடி நாடி நவமணிவே நவமணி போல் பணி புலங்க உத்திர தீரன் வல்ல ரகுமன் மதன் போல் வருகின்றேனே தன் உத்திரகுமார தீரம் வந்தேன் நல்ல நவமணி பணிகளில் நவமணி போல நவமணி பெருகிய நவமணி போல நவமணி பெருகிய நவமணி போல நவமணி பெருகிய நவமணி போல தன் உத்திரகுமார நான் செல்வடிவாரியன்றிவார்களே ஐயா விளாட மண்ணனுக்கும் ஆஹா சுதர்கரியம்மனுக்கு செல்வச்சதனாக சிறந்து பிறந்து ஐந்து வயதிலே என்னை பாடகசாலைக்கு அனுப்பி அனுப்பி ஆசிரியரிடத்திலே ஆஹா நல்ல முறையிலே கத்துக்கொண்டு வருகின்றரிய நேரம் ஆமா வீட்டுக்கு சென்று பசித்திருந்து மறுபடி பள்ளைய பாடகசாலை வர வேண்டும் போகலாமா அப்படியே போகலாம் இது எந்த ஆச்சரியம் அன்னையே உன் பாதம் போத்திரி ஆரா அன்னை ஏன் பாதம் போட்டு அலங்கத்தில் வரிசையாக அலங்கத்தில் வரிசையாக கண்ணியாரெல்லாம் கூடி கணத்த வீரியங்கள் தன்னொரு பணியை மாற்றி தன்னொரு பணியை மாற்றி தகுந்தேளம் பூண்டி வேளம் பூண்டி முன்னிட மாயிருக்கும் இந்த உண்மையை உரை செய்வாயு நான் நினைத்தோம் தந்தை மகனே அம்மா நான் என்ன செய்வே பெண்கள் எல்லாம் ஆண் உருவாக தருத்து தரிசி அரங்கத்தின் மீது இருக்கின்றீர்களே ஆமா அப்படி என்று கேட்கின்ற போது சுதற்கரை தெரிவிக்கின்றார் என்ன தெரிவிக்கின்றார் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு செல்லுகின்றா அதற்காக நாங்கள் இப்படி ஆண்களிடம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல அந்த நேரத்தில் அவர் சொல்ற அம்மா என்ன செய்வே ए ए ए एक अरसनु पसुकेले सुरसुर मडकिले अरसनु पसुकेले सुरकुड मडकिले अरसनु पसुकेले सुरसुडन मडकिले अरसनु पसुकेले सुरकुड मडकिले अम्मा ननना सेगुवे सेगुवे सेगुवे अम्मा ननना सेगुवे अन्डा गनतनु पसुकेले सुरकुड मडकिले अम्मा नन அரசை நான் நடக்கிய மடக்காமலேயே அடக்கியிருந்தே என் சூழல் தத்துவ மாமோ அம்மா நா மகனே அரசன் வந்து ஆடு மாடுகளை ஓட்டி போகின்றான் என்று தெரிவிக்கின்றாய் அம்மா ஆமா அம்மா நான் போய் சீக்கிரமாக அவர்களை நான் வென்று ஜெயிக்காவிட்டால் ஆஹா நான் ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆஹா நான் ஆண் பிள்ளைக்கு எனக்கு அழகா அம்மா மகனே விடைக்கூடும் நான் சந்தைக்கு போறேன் யார் சொல்றது உத்ரகுமார்குமார சொல்றான் சொல்றாங்க அப்பா நீ சந்தைக்கு போறேன் மகனே அம்மா தந்தைக்கு போற என்கிறாய் எனது கண்ணு தந்தைக்கு போற என்கிறாய் தந்தைக்கு போரீர் என்கிறார் எனது பாலா தந்தைக்கு போரீர் என்கிறாய் தந்தையில் படித்தேரும் யானை சேனை இல்லாமல் அந்தைக்கு படித்தேரும் ஆனை சேனையுடனே உண்டியாக சந்தைக்கு போதை அம்மா அறியாத பிள்ளையாச்சு ஆஹா எப்படி சமருக்கு போவேன் அப்படின்னு கேட்கும் போது கேட்கும் போது என்ன சொல்ற அம்மா நான் அறியாத பிள்ளை எடுக்கிற அறி தாயே நிறே அறி தாயே அறியாத பிள்ளை என்கிறாய் அறியாத பிள்ளை என்கிறாய் நானறிந்தாயே அறியாத பிள்ளை என்கிறாய் அறியாத பிள்ளை என்று நீ தெரியாம பேசலாமா அறியாத பிள்ளை என்று நீ தெரியாம பேசலாமா அறியாத பிள்ளை என்று நீ தெரியாம பேசலாமா என்னي அறியாத பிள்ளை என்று அன்னையே நானும் சென்று மகனே என்னை அறியாத பிள்ளை என்று நினைக்க வேண்டாம் ஆஹா ஒரு சமாச்சாரம் என்ன அன்னையே இது என்ன பார்த்து அறியாத பிள்ளை என்று பண்ணியே வதை செய்தாலே பசுக்களை காண மாட்டோம் என்னிடப்பாரா எனக்கு ஒரு சாரதி தந்தாரு எனக்கு ஒரு சாரதி தந்தா அவர் தன்னை எல்லாம் ஏற்பி எனக்கு ஒரு சாரதி ஒன்று ஏற்பாடு செய்து கொடுமா கண்டிப்பாக அந்த அடிவத்தண்டமாக அடித்துவிட்டு ஆடு மாடுகளை சிரித்து வருகிறேன் வருகிறேன் அப்படி என்று கேட்டவுடன் கேட்டவுடனே சுதற்கன அம்மன் ஆகப்பட்டது சரி பிள்ளையை அனுப்புவது நியாயம்தான் தான் ஏனென்றால் ஆஹா அரசன் இல்லாத வேலை இளவரசனுக்கு சொந்தமில்லையா சொந்தமில்ல போகட்டும் போகட்டும் பாகன் வேண்டுமே தேர்ப்பாகன் ஆமா அதுக்கு என்ன செய்யலாம் என்று விசதமத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே பனிப்பெண் என்று அம்மா உனக்கு என்ன கவலை கேட்கறாங்க ஆமா அந்த நேரத்திலே சுதற்கரையம்மன் தெரிவிக்க ஆஹா அம்மா சொல்றது பனிப்பெண் பாகனும் இல்லை என்று ताये अनताये नगरी जमान बेड़ी कदंब विला वल्ला दीरनी நாட்டிய சொல்ல அவங்கள கூப்டனுப்புமா ஓசாரதி ஆமா பரவாயில்ல அப்படி என்று சொன்ன உடனே உடனே சுதற்கணியம்மன் ஆகப்பட்டது பேடி அழைக்கிறாங்க தற்கேடி எப்படி வரா எப்படி வர கைலாசபதியை கண்டு கணவரம் பெற்ற தீரன் கணவரம் பெற்ற தீரன் ஒயிலாக நடு நடந்து எந்த புத்தமி வரமும் கண்டுக்கும் அங்க அயிலா அத்த நாரிசன் என்ன அயராடு பேடி ரூபம் நியம் சனஞ்செயல் நான் ராஜ ஜய பேடி வந்தேன் ஆள் தெரியுதா தெரியுது மகாராஜா இல்லாமல் ஆமா பெண்ணும் இல்லாமல் ஒன்பது மாதிரி ஆமா ஆணும் பெண்ணும் இல்லாம நடுத்தர நான் இருக்கிறேன் காலத்திலே கொடுத்த சாமம் ஆமா எப்படி இருக்கிறீங்க என் புருஷ வடிவம் காட்சி என்னை வருஷ காலம் துளைத்து வந்தோம் என்ற தின்னாலே அருசை காலம் துளைக்க வந்தே வருஷ காலம் துளைத்து வந்தோம் என்ற தின்னாடே அரிசை துளைக்க வந்தோமே இந்த நாங்களே அந்த கம்பீரனும் நல்ல மனதுடனே அந்த கம்பீரனும் நல்ல மனவுடனே அந்த நல்ல மனதுடன் சொல்லிய அதை பார்த்தரியா ஆஹா மனிப்பெண் வருகின்றே விவசமா இருக்கும் அப்படி என்று பாஞ்சாலியம் வேடியை வந்து வணங்கி வணங்கி சுவாமி நாம் அண்டி பிழைக்க வந்த நாட்டுக்கு ஆபத்து வந்து விட்டது அதை காப்பாற்றுவது நம்முடைய கடமை இல்லையா கடமை இல்லையா அப்படி என்று சொன்ன உடனே பெண்ணு மங்களவதிய மங்கல வடிய பெண்ணு வடவாச காலம் இல்ல வாச காலம் இல்ல மங்கள் ஏ துளச்சியின்றி நாளொன்று அதிகமா சொன்ன என்னே அடிப்பொங்கமா இங்கு வந்து அடி புவையே இங்க வந்தேன் புவையே இங்க வந்தேன் சங்கதி என்னதென்று தெரிப்பாய் பெண்ணே பெண்ணே ஆடும் கனதை பெண்ணே சுவாமி உங்களுக்குச் தொடர்ந்து கேட்க www.lakshya.org üzerinden dinleyebilirsiniz ிருக்கும் நேர்கள் அனைவருக்குடியிருப்பது இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட இணைந்திருந்து அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள் கடந்து வந்து கடந்து வந்து நேற்றோடு முடிந்து போய்விட்டது ஒரு நாள் அதிகமாகிவிட்டது அதிகமாகிவிட்டது இது வந்த காரணம் என்னவென்று கேட்க கேட்க மணிப்பெண் தெரிவிக்கின்றார் தெரிவிக்கின்றார் நம்முடைய நாட்டிலே இருந்த ஆடு மாடுகளை சுயோதனம் ஓட்டிக் கொண்டு போகின்றார் அதற்காக உத்திரகுமாரனுக்கு கேரளத்தை போகணும் அப்படி என்று சொன்ன உடனே எப்படி இருக்கு அர்ஜுனுக்கு எப்படி இருக்கும் வேடியாக இருக்கக்கூடிய அர்ஜுனுக்கு ஆஹா பெண்ணே அடி பையனுக்கு பாகமோ திசுவதமோ பையனுக்கு பாசமோதமோ அடிகூல மாதராஜமில்லா வந்தடைக்கும் துங்கமே மணி தங்கமே இந்த நாட்டை விட்டு நாம் போகும் வரையும் ஆஹா இந்த நாட்டுக்கு ஆபத்து இல்லாமல் நாம் பாதுகாக்க வேண்டும் ஆமா நம்முடைய கடமை நீ சென்றுதான் வர வேண்டும் என்று ஆஹா அநேக விதமான வார்த்தைகளை வேடியை கொண்டு போய் ஆஹா உத்திரகுமாரன் இடத்து விடுகின்றார்கள் ஆமா நரசாரதிக்காக உத்தரகுமாரன் ரதத்தில் ஏறிக்கொள்ளுகின்றான் ஆமா ஏறிக்கொண்டு தாயிட சொல்ற அங்கமு தவிக்குதம்மா ஆளும் பெண் ஆய்விலங்கும் ஆளு பெண் ஆய்விலங்கும் அம்மா எனக்கு பங்கமாயிருக்குதம் பார்க்கவே என்னுக்கு போக அந்த சாரதி உடனே செல்ல அந்த சாரதி உடனே செல்ல என்னை தட்டி கை கொட்டி நகைப்பான் அடித்தாயே நான் என்ன செய்வே நான் என்ன செய்யே நான் என்ன செய்வேன் இருக்கலாம் கொட்டி நகைப்பாரம்மாட்டியே இருக்கிறமோ கொட்டியே நகைப்பாரம்மா பற்றிய இருக்கிறமோ கொட்டிய நகைக்கும் போது இருக்கிறமோ கொட்டிய நகைப்பாரம்மா வெற்றி சிறமுயல் குதித்து ஓரு நத்திகை கொட்டி நகைப்பாரு தாயே நத்திகை கொட்டிய ீங்கள அவமான பேடி வேணாம் வேண்டாம் அநேக விதமான வார்த்தை சொல்றான் உத்ரகுமாரா ஆமா ஆஹா ராய் சொல்றா பேடி அலட்சியமாக நிக்காது கண்ணு கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் போகலாம் ஆஹா அப்படி சொன்ன உடனே உத்திரகுமாரன் ரதத்தத்திலே அமர்ந்து கொண்டு பேடி சாரதியாக அமர்ந்து அமர்ந்து ரதத்தை நடத்துகிறார்கள் ஆஹா எப்படி எப்படி அட விட்ட மது உத்திரி அப்படி மது உத்திரபாடி உத்திரபாவை நாடி அப்பநாடு மட்டுத்தூரா கூடி அப்படி அடே உத்தரவாளா ஆஹா ரதத்தில் வந்து கொண்டு ஆஹா நான் ரதத்தை ஓட்டுகிறேன் ஓட்டுகிறேன் போது நல்ல ஜனம் அதுவாக்கு மேலாய் அது மேலாய் இன்னைக்கு ரத மேலாய் அய பேராய் நேற்று அங்க பத்தன நீர் தட்டி தட்டிய மேலாய்ராய் அப்படியாக தாண்டி வரும்போது ஆஹா இந்த துரியோதனுடைய சேனையை பார்த்துட்டான் யாரே சிறகுமாரா பாத்துட்டு என்ன சொல்ற என்ன சொல்ற நாடியும் விட்டு நகரமும் கடந்து வந்தோ கடந்தி வந்தோடி ஆஹா அத பார்த்தியா அங்க நாடியே ரதத்தை விட்டு நகரமும் கடந்து வந்தோ நகரமும் கடந்தி வந்தோம் இங்கே பாரா திருப்படை கூட்டம் ஒன்றிய மூடிய விதமே எனக்கு மொழிகுவா எந்த நிறுத்து எப்பா ஆஹா அதை கடல் சுந்த போது போல ஏக கூட்டங்கள் மதத்தை மூடியது போல ஆஹா அதை பார்த்து இதை இங்கே அனுப்ப ியா அங்க பெரும கணக்குண்டோட பெருமலை கணக்குண்டோ இது அங்க வாடுற என்ன வடவடி காடகம் வாடுற என்ன வடவடி காடகம் நாடு நலம் இல்லாத கடல் போல் இருந்தா சைடா அப்படி என்று யாரா இருக்கும் யாரா இருக்கும் அப்படி என்று சொன்னவுடனே சொல்றான் என்ன சொல்ற மண்டலம் அளிக்கும் மெச்ச மகிழ்ச்சிக்கு சண்டையில் ஜெயிப்பேன் என்று சவரியத்துடனே பேசி அஞ்சு ஏறதத்தில் தப்பி என்று தப்பி கொண்டு போனால் கொண்டிலேயே போனால் இந்த அகலயத்தோ நகைப்பார கைகாலைப் பற்றி நகைப்பாரம் மற்றவரே நகைப்பாரா கையைப் பற்றி மற்றவரே நகைப்பாரா மற்றவர் முன்னே மற்றவர் நகைப்பாரு வீரத்துடனே பேசி ரதத்தில் ஏறிக்கொண்டு வந்து இந்த செடியை பார்த்து ஓடுகின்றாயே அப்படின்னு சொன்ன உடனே என்னிட உள்ள வாட இரக்கம் இல்லாத உறுதி சற்று சதை ஒன்று நேராதென்று ஏ ஏந்துந்து ஆஹா நின்ட இருக்க கட்டி டேடிதங்க ஓடி நான் முதிர்பாரன் டேடிதங்க ஓடிட டேடிதங்க ஓடி நான் முதிர்பாரன் டேடிதங்க ஓடி நான் டேடி கயிலை சிக்கு நாடிப்பிளை சோலம்பே டேடி அப்படியாகத்தானே உமாரி விட்டு போடுகின்ற போது வேடி ஆகப்பட்ட போக எண்ணிஷ்டம் செல்லாது என்று மொழிகளும் தவணும் என்று அன்னிஷ்ட ரத்தில் ஏறி கட்டான் பிடித்து கட்டிவான் பிடித்து இழுத்து கட்டி துடித்து படி கம்பத்தில் துடித்து கட்டிய துடித்து படிக்கம்பத்தில் அடித்து புலவினதை உத்திரகுமாரன் இறங்கி ஓடுவதை பார்த்து பார்த்து வேடியாகப்பட்டதன் இறங்கி உத்திரக்குமாரனை பிடித்து கம்பத்தியை கட்டி கட்டி மதுபடி ரதத்தை நடத்தி கொண்டு செல்லுகின்றார் செல்லுகின்றார் அதற்குள்ளாக அதற்குள்ளாகும் சேனா சைன்யங்களும் என்ன ஆச்சரிய ஆச்சரியம் தனிரதம் ஒன்று வந்தது வந்தது வந்த ரதம் திரும்பி சென்றது சென்றது திரும்பி வருகிறது என்ன காரணமாக இருக்கும் ஆஹா அப்படி என்று சொன்னேன் சொல்லுகின்றார் என்ன சொல்கின்ற நடத்தக்கூடியவன் அர்ஜுன் மற்றவர் யாராலும் முடியாது அதோ வருகிறது அர்ஜுனன் அர்ஜுனன் அப்படி என்று சொன்னவுடனே ஆஹா அந்த நேரத்திலே துரியோதன சொல்றா என்ன சொல்றா ஐக்கியவாசத்தை வாட்டிக்கொண்டான் அர்ஜுனன் ஆஹா ஆகையினால் மறுபடி பதிமூன்று தெரிவிக்கன் ஆமா ஆஹா பிஸ்மாச்சாரி சொல்றார் பணியை பதிமூன்று முடிந்து வைத்தது நின்று ஒரு நாள் தாண்டி விட்டது தாண்டி விட்டது அப்படி என்று சொன்னவுடனே சொன்னவுடனே என்ன செய்வோம் என்று பாவனையாக இருக்கும் உத்தரகு வன்னியமரத்தில் அறிகாமல் கொண்டு போய்விட்டு இந்த வன்னிய மரத்திலே ஆயுதம் இருக்கிறது இடி என்று தெரிவித்தார் தெரிவித்தார் அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு உத்தரகுமாரின் வன்னியமரத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுக்க செல்லும் போது செல்லும் போது பாம்பாக செய்தி வந்தது அந்த நேரத்திலே நேரத்திலே ஆ பாம்பு என்று கீழே வந்து குறித்து ரதத்தில் தான் கட்டணியே ஆமா என்ன எங்கடா கொண்டு சாவடி கட்டுக்கு பாம்பு கட்ட கொண்டாந்து விட்ட விட்ட அப்படி இன்னைக்கு சொன்ன உடனே சொன்ன உடனே யார் விட்ட ஆஹா ஆயுதம் என்று சொல்லும் போது அஜாதவாசத்துக்கு வரும்போது ஐவராஜா கழித்த ஆயுதம் அவர்கள் அர்ஜுன மகாராஜன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு துரியோதனாவின் கூட்டத்தில் அறியாமலே வந்துவிட்டான் சுத்திரகுமாரை கேட்கிறான் அந்த பேடு எங்கு அர்ஜுனா எங்க இருக்காங்க எவ்வளவு நான் தான் சொல்லிட்டு ஆஹா சொல்லுகின்ற காலத்தில் காலிலே விழுந்து விழுந்து இருவரும் ஒற்றுமையாக சென்று அறியாமலே சென்று அர்ஜுன மகாராஜன் பெரியவர்களை காலிலே வைத்து செய்துவிட்டு அத்தனை செய்து மறுபடியும் ஒரு பானத்தை ஒட்டு பூமஞ்சலாம் வச்சு ஐயா குரு பெரியவர்களே பெரியவர்களே நீங்கள் சொல்லிய வாக்கிற பதிமூன்று கானகத்தை கழித்து விட்டது விட்டது அதனால வேண்டி நான் நல்லபடி வந்துவிட்டுவர்கள் விசாரிக்க குத்திரிட்டு பதித்துக்கொண்டு ஆட்டிலே ஆடு மாடுகளை ஒட்டி சென்று விட்டார்கள் அவமானப்பட்டு சென்று விட்டார்கள் ஆமா அதற்குள்ளாக எங்கு பட்டதும் சாட்சி ஆடுகின்றார்கள் ஆமா தருமருடைய நெற்றியிட தாயகத்தை இழுத்து கட்டின அப்போ நீ உன்னுடைய பிரியை கேட்டதன் காரணம் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் ஐவராஜாக்கள் ஐயா உங்களுக்காக எங்களுக்காக இவ்வளவு ஒரு வருஷம் தங்க இடம் கொடுத்தீங்களே அவருடைய விளாதமணன் பெருமையாக பேசும்போது உங்களுடைய தகுதி என்ன என்னுடைய பணியிட வேலை செய்யலாமா அதற்காக உங்களுக்கு என்னுடைய மகளை கொடுத்து திருமணம் செய்து வைக்கிறது என்று உத்தரவை கொடுத்து விடுத்தார்கள் இந்த விளாடமணன் சொல்லக்கூடிய நாடகம் நாடகத்துடன் முடிவுத்தது இதை கேட்டவர்களும் பார்த்தவர்களும் ஆமா அருள் தவித்து அருகே ஸ்ரீராதா ரமண கோவி para oh, parvadee vadile iniga chee talavidi keta www.lakshya.org den inigirungal right இணைந்திருக்கும் நேர்கள் நடைபெறுக்கும் இன்றைய வழக்கங்கள் இணைந்திருப்பது இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட இணைந்திருந்து அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுதி வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள்